प्रपन्न कृष्णाय दुहे ம் பிரித்தய தோத்திரவேற்றைக்கணையமுதிரா கிருஷ்ணா நம भगवान श्री ஸ்ரீகிருஷ்ணர் பிரம்மஜான யஜ்யம் தேவ யஜம் இந்திரிய சம்யம யஜ்யம் விஷய கிரகண யஜ்யம் அப்படின்னு இதுக்கு முன்னால் ரெண்டு ஸ்லோகத்தில் உபதேசம் பண்ணினார் இந்த ஸ்லோகத்தில் ஆத்மசம்யம யஜத்தை பற்றி உபதேசம் பண்ணுறார் ஆத்மசம்யம யஜ்யம்ங்கிறது மனசை கட்டுப்பாடாக வச்சுக்கிறது தான் அதாவது எண்ணங்களை நல்ல எண்ணங்களாகவும் ஆரோக்கியமான எண்ணங்களாகவும் தரமான எண்ணங்களாகவும் அளவான எண்ணங்களாகவும் நெறிப்படுத்தப்பட்ட எண்ணங்களாகவும் வைத்துக்கொள்கிறது தான் ஆத்மசம்யமய யஜம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் வேதாந்தத்தில் இதுக்கு பேர் ஷமஹான்னு பேர் அதை பகவான் இங்கே இப்படி பிரசன்ட் பண்ணுற சர்வாணி இந்திரிய கர்மாணி சர்வாணி இந்திரிய கர்மாணின்னா ஞானேந்திரியங்கள் அஞ்சு கர்மேந்திரியங்கள் அஞ்சு மெய்வாய் கண் மூக்கு செவி அதாவது கண் காது மூக்கு நாக்கு தோல் இது மூலமாக செயல்படுறது அதே மாதிரி பேசுறது வாக்கு பாணி பாதை பாயு உபஸ்தம்னு சொல்கிறோம் இல்லையா கர்மேந்திரியங்கள் பேசுகிற சக்தி கையை உபயோகப்படுத்துறது காலை உபயோகப்படுத்துவது மலத்தை தியாகம் பண்ணுறது குழந்தைய உண்டு பண்ணுறது இதெல்லாம் கர்மேந்திரியங்கள் ஆக ஞானேந்திரியங்கள் அறிவு கருவிகள் ஐந்து ஷயர்கருவிகள் ஐந்து அது மாத்திரம் இல்லை பிராண கர்மாணி மூச்சு விடுறது பிராணன் அபானன் யானன் உதானன் சமானன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பஞ்ச பிராணன் இதை எல்லாத்தையுமே கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது ஆத்ம சம்யம யோக அக்னவ் ஆத்மசம்யமம்னா ஆத்மான்னா இந்த இடத்துல மனசு சம்யமம்னா கட்டுப்பாடு இதை தியானம் அதே யோகம் ஆத்மசம்யம யோக அக்னி ஆத்மசம்யம யோகம் அக்னியில ஹோமம் பண்ணுகிறார்கள் கர்மேந்திரியங்களையும் பிராண கர்மங்களையும் மன கட்டுப்பாடுங்கிற நெருப்பில் ஹோமம் செய்கிறார்கள் எப்படின்னா அறிவால தூண்டப்பட்டு எப்போவுமே அலர்ட்டாக இருக்கணும் ஏன்னா இந்த உலக வாழ்க்கையில் நம்ம விழிப்புணர்வோடு வாழணும் காலையிலேருந்து ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் பாபம் செய்யாமல் புண்ணியத்தை பண்ணுறதுக்கு விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம் வாழ்க்கையோட குறிக்கோளை மறக்காம இந்த வாழ்க்கையினுடைய நிலையாமைய மறக்காம நம்ம பொறுமையாக பண்ணணும் அந்த விழிப்புணர்வோடு இந்த கட்டுப்பாட்டை பழகிறதையே சில பேர் லட்சியமாக கொண்டு செயல்படுகிறார்கள் ஆகவே சர்வானீந்திரிய கர்மாணி பிராண கர்மாணி சாப்பரே ஆத்மசம்யம யோகா ஜுஹ்வதி ஞான தீபித்தே அப்பரே யோகினகான்னு இல்லை நம்ம சப்ளை பண்ணிக்கணும் ஒரு சிலர் மனதை கட்டுப்பாடு செய்வதிலேயே கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள் இதெல்லாம் ஆன்மீக வாழ்க்கையினுடைய படிகள் தான் ஒரு ஒரு படிகளையும் பின்பற்றுகிறார்கள்